பாடம் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு முடிவைப்பதும் அவன் அல்லாத பின் தெய்வங்களையே தவிர அவர்கள் வணங்கவில்லை மோசக்காரனான சைட்டானை தவிர அவர்கள் வணங்கவில்லை அல்லாஹ் அவனை சபித்தான் அப்போது அவன் உன் அடியார்களில் குறிப்பிட்ட சாராரை நான் தேர்ந்தெடுத்து அவர்களை வழிவெடுப்பேன் அவர்களுக்கு உலக ஆசைகளை ஏற்படுத்துவேன் அவர்களுக்கு நான் விரும்பியதை கட்டளையிடுவேன் கால்நடைகளின் காதுகளை அவர்கள் அறுப்பார்கள் மேலும் அவர்களிடம் ஏவுவேன் அல்லாஹுவின் படைப்பையே அவர்கள் மாற்றித்துவார்கள் என்று கூறினான் நான்காவது அத்தியாயம் நூற்றி பதினேழு முதல் வரை உள்ள வசனங்கள்